ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு வேல்ஸில் சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஆண்டு பிரிட்டனில் ITV டிவி தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாலிக் கூட்டமைப்பிலிருந்து செனகல் விலகியதை அடுத்து சூடானிய குடியரசு மாலி என பெயர் மாற்றம் பெற்றது 1965 தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் தொடர்பாக இடம்பெற்ற போர் ஐநாவின் போர் நிறுத்த அழைப்பை ஏற்று முடிவுக்கு வந்தது 1975 தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜெரால்டு போர்ட் கொலை முயற்சி ஒன்றிலிருந்து தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரான் ஈராக் போரின் போது ஈராக் ஈரானை முற்றுகையிட்டது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 75 பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு மைக்கேல் பாரடே ஆங்கிலேய இயற்பியலாளர் வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வலங்கைமான் சங்கரநாராயண ஸ்ரீநிவாச சாஸ்திரி இந்திய அரசியல்வாதி நிர்வாகி கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு முகமது ஹபீபுல்லா இந்திய அரசியல்வாதி திருவாங்கூர் திவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விந்தன் தமிழக எழுத்தாளர் இதழ ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பி பி ஸ்ரீனிவாஸ் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தீசா சின்னத்துறை சிங்கப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசோகமித்ரன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அராலியூர் நா சுந்தரம் பிள்ளை ஈழத்து எழுத்தாளர் நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பவன் குமார் சாம்லிங் சிக்கிம் மாநிலத்தின் ஐந்தாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்டின் க்ரோ நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குருநானக் சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர்